வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் நிறைய படித்திருக்கிறோம் வாழ்க்கையில் நிறைய அனுபவமும் பட்டிருக்கிறோம் ஆனாலும் கூட தேடல் முடிவதில்லை தினந்தோறும் எதையாவது தேடிக்கொண்டேதானே இருக்கிறோம் இதுக்கு என்ன காரணம் ஏனென்றால் கற்றது கைமண் அளவுதானே இந்த உண்மை நாம் தெரிந்திருந்தாலும் கூட பல இடங்களில் நான் படித்திருக்கிறேன் எனக்கு தெரியும் என்ற எண்ணம் அறியாமல் வழிபட்டு விடுகிறது அந்த எண்ணம் வெளிப்படாமல் இருக்கும்பொழுதுதான் நாம் அடக்கத்தோடு வாழ்வதாக பொருள்படும் நம்முடைய குடியரசு தலைவர் மேதுகுப்துல்கலாம் அவர்களை எடுத்துக்கொள்வார் அவர் பள்ளி பருவத்தில் ஆசிரியர் திரு சிவசுப்ரமணியர் அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு மரியாதையுடனும் அடக்கத்தோடும் நடந்து கொண்டாரோ அதே அடக்கத்தோடும் அதே பணிவோடும் தம்முடைய வாழ்க்கை முழுவதும் நடந்து கொண்டார் தன்னுடைய புத்தகத்தில் ஆசிரியரை குறிப்பிடும் பொழுது கூட ஒரு மாணவராக ஆசிரியருக்கு வழங்கக்கூடிய மரியாதையை மிகச்சிறப்பாக வழங்கினார் அவர் ஒரு விஞ்ஞானியாக இருக்கும் பொழுதும் சரி உக்ரானில் உலகமே வியந்து பார்க்கும்படி அணு ஆயுத சோதனை நிகழ்த்திய பொழுதும் சரி இந்திய குடியரசுத் தலைவராக அமர்ந்து நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மாணவர்களிடம் பொழுதும் சரி தன்னுடைய அடக்கத்தை என்றும் அவர் கைவிட்டு விடவில்லை பேசும்போது ஒரு மாணவராக இறங்கி வந்து பேசினார் இல்லை ஒரு ஆசிரியராக பாடம் கற்பித்தார் ஒரு விஞ்ஞானியாக தன்னுடைய பணியை செய்து முடித்த பிறகு ஒரு சாதாரண மனிதனாக அணு ஆயுத சோதனையை நிகழ்த்திய பிறகு பெருமை மிக குடிமகனாக முன்னிறுத்தியதே இல்லை இது போன்ற நற்குணம்தான் ஐயா அவர்களை இன்றளவும் கோடிக்கணக்கான மனங்களில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இதை தவிர்த்து தான் ஒரு விஞ்ஞானி தான் ஒரு அறிஞன் தான் ஒரு குடியரசுத் தலைவர் என்ற அவர் கருதி இருந்தால் இந்திய வரலாற்று புத்தகத்திலும் அல்லது அறிவியல் புத்தகத்தில் மட்டுமே இடம்பெற்றிருப்பார் ஆக அடக்கம் என்ற குணம் நம் எல்லோருக்கும் அவசியமான ஒரு குணம் அந்த அடக்கம் என்ற குணம் நம் இடத்திலே இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் பிறரால் மதிக்கப்படுவோம் பிறரால் மதிக்கப்படுவதோடு நம்முடைய புகழும் நினைத்து நிற்கும் இதை வள்ளுவர் கூறும்பொழுது ஒருவரிடத்தில் அடக்கம் என்னும் குணம் இருக்குமாயின் அவர் தேவர்களுக்கு இணையாக கருதப்படுவார் என்று குறிப்பிடுகிறார் ஒருவேளை அந்த அடக்கம் என்ற குணம் இல்லை என்றால் நம்மை துன்பம் வருத்தும் என்று விளக்குகிறார் ஆகையினால் அடக்கம் என்ற உயர்ந்த குணத்தை நாம் பெற்று வேறும் புகழும் அடைய முயற்சி செய்வோம் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை குரல் எண் நூத்தி அடக்கம் அமருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும் மீண்டும் குரல் அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும் இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி